சத்குரு சுவாமிக்கு ஜெய் குரு கருப்பியால் கற்க பாகவதம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா ஏழு எட்டு வயசு குழந்த இப்படி ஏழு நாள் ஒரு மலை கோவர்தன மலை அந்த கோவர்தன மலையை தூக்கி நின்னான் அதை பார்த்து ஆடாமல் அசையாமல் எல்லாரையும் ரட்சித்து காப்பாற்றி ஏ ஆடாம செய்யாமல் வச்சுட்டு மறுபடியும் கொண்டு எல்லாரையும் அந்த இந்திரனுடைய கோப்பத்திலேருந்து காப்பாற்றி மறுபடியும் அந்த கோவர்தன மலையை அதனுடைய பூர்வ இடத்துல ஸ்தாபனம் பண்ணி பண்ணதே இல்லையா அப்படி இந்திரனுடைய யாகத்தை செய்யக்கூடிய பூஜையை நிறுத்தி இந்திர விழாவை நிறுத்தி கோவர்தனைக்கு பூஜை ஆரம்பித்து இன்றைக்கும் அந்த கோவர்தனை பூஜைக்கு பெரிய ஒரு இது அண்ணப்பாவோட உற்சவம் எல்லாம் பண்ணுறார்கள் விடாமல் எல்லா பெருமாள் கோவிலையும் அநேகமாக அன்னப்பாவோடய உற்சவலாம் நடக்கிறது அது நடக்கிறது சப்பன் போஜன்லாம் நடக்கிறது எல்லா நார்த் இந்தியாவில் வடக்கு இந்தியாவில் கூட கிருஷ்ணன் கோவில்கள் அது எப்படி வந்துரு அதனால் அவனுடைய பிறப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லா கோபர்களும் சேர்ந்து நந்தகோபனை சூற்றி கேட்க ஆரம்பித்தார்கள் அதான் பார்த்தோம் வரமா பார்த்தா ஆறாவது ஸ்லோகத்துலேருந்து ஒரு வயசு குழந்த உட்காண்டுருக்கு ஒரு இது முடியல அப்படி உட்காந்து உட்காந்துக்கிறோம் அம்மாட்ட இருக்கிற போது அம்மா கனத்து இருந்த போது தெருவில் உட்காந்துக்கிற போது திருணாவர்த்தன் ஒரு ஒரு அசுரனால் மேலே தூக்கின்னு போயிட்டு அது வந்து ஆந்தின்னு சொல்கிற மாதிரி புயல் காற்று ரூபத்தில் வரும் தூக்கின்னு போய்டான் தூக்கின்னு போய்ட்டு கடைசியில் அந்த வந்து ஆ ஆகாசிட்ட அசுரன் இவனை பிடிக்கிறது பல அவன் பிடிச்சான் கண்ணன் பிடிச்சி என்ன மாதிரி யாரும் இல்லையே இனிமேல் வேண்டியது அசுரனு கழுத்தை பிடிச்சி நெருக்கி கல் மாதிரி ஆகி நெருக்கி அவன் நான் முடித்தேன் அவனோட அசுரனோடையே பூமியில் விழுந்தேன் அவனை முடித்தான் அதே எப்படிது அதே எப்படியாச்சு பாலும் வெண்ணையும் திருடயத்துக்காக அம்மா வந்து யசோதன் உரலை கட்டி போட்டான் ரொம்ப விஷமம் பண்ணுறது குழந்தை கட்டி போட்டான் ரெண்டு மருதான் அந்த உரளோடு சேர்ந்து மருதவரங்களுக்கு அர்ஜுன மருதம் ரொம்ப நாளாக இருக்குது அவளுக்கே தெரியாது ஏன்னா நூறு வருஷத்துக்கு மேலே நாரத சாபத்தால் அங்கே இருக்குது அவன் பார்த்துட்டு இருக்கார் நடக்கோபுரம் மணிகிரிவர் ரெண்டு பேரும் கண்ணன் கண்ணனை கொண்டு வந்து அந்த யசோதைக்கு பக்கத்தில் கொண்டு போய் விட்டு அது போட்டு விட்டதுலேருந்து அந்த பெண் குழந்தை கூங்கி போனதுலேருந்து வஸ்தூர் அவர் பண்ணார் இல்லையா அதுலேருந்து பார்த்துட்டு இருக்கார்கள் அவர் பேச முடியாது பார்த்துட்டு கார்கள் அதுவும் நாரதருடைய ஒரு அனுகிரகத்தால் அது வரைக்கும் அப்போது ஒரு குறைஞ்ச மூணு மூணு வருஷம் அதுக்கு மூணு வருஷம் இருந்துருக்கும் ரெண்டு மூணு வருஷம் மூணு நாலு வருஷம் இருக்கும் அது வரைக்கும் கண்ணனுடைய எல்லா சேட்டைகளையும் பார்த்துருக்காருங்களேன் அந்த ரெண்டு மருத்துவர்களை வந்து த தவழ்ந்து வந்து அந்த உரலோடு சேர்த்து வச்சு போட்டு இழுத்து அந்த மரங்களை கீழே வீழ்த்தினாங்க அது எப்படிது வளராமனோட சிறுவர்கள்லாம் சேர்ந்து ஒன்னா ஒன்றா போய் கண் கண்டுக்குட்டிகளெல்லாம் காட்டில் மேய்ச்சின்னு வராது அப்போ போகிற போதும் தன்னை வந்து முடிப்பதற்காக ஓடி வராங்க கொக்குமாரி கொக்குரூபத்தில் ஒரு அவன் தன்னுடைய கைகளாலேயே அவனுடைய அலைகளை போட்டு பிழை பழந்து எடுத்து முடித்தான் அதே புரிது கண்ணுகளோட கண்ணுகளாக பூந்துண்டு தன்னை வந்து முடிக்கதற்காக வரான் ஒரு அசுரன் வச்ச ரூபத்தில் வரான் கண்ணுக்கோட்டி ரூபத்து அப்படிப்பட்ட வச்சா சொன்னோன்னே விளாம்பரத்து மேலேயே வீசி எரிஞ்சு காலை பிடிச்சி விளாம்பரத்து ஏறி விளாம்பரங்களை விளையாட்டாக த கீழே அப்படியே புதக் புதக் புதக்குன்னு விளையர் மாதிரி பண்ணி அந்த அசுரனை முடித்தான்னு வீழ்ச்சி நான் அதேப்படிது இப்படி கழுதியாக வந்த தேனுக்கன் தேனுகாசுரன் ஒரு ஆசுரன் அவன் கழுதியாக இருக்கான் அந்த ஆசுரனை வந்து பலராமனை கொண்டு அ அவனுடைய பந்துக்கள் அவனெலாம் கழுதுகளாக கழுதைகளாக இருக்கணும் எல்லாரையும் முடித்து பழுத்த பணம் பழங்கள் அழகாக இருக்கும் நல்ல வாசனையோட அப்படிங்கிற பணம் காட்ட வந்து கோபுர்களுக்கு உபயோகப்படுத்துற மாதிரி செய்தான மேல பதினொன்னாவது ஸ்லோகத்தினு மேல பார்ப்போம் பிரணம்புத்வாம் உக்ரம் பலேன பலசாலினா அமோதகத்தே விரபசோனிதா பிரணம்பம் காதயுத்வோ உக்ரம் பலேன பலசாலினா அமோதகத்தே பிரஜபசூனு கோப்பம் சரணிய வணித ஆசீ விஷதமீந்திரம் தமிதம் ஹதாதி பிரசியவுக்கேசோ நவிஷோதா ஆசீவிஷதமீந்திரம் தமிதம் ஹதாத்து பிரசிய உத்வா சேஷோ நர்ஷோதா துத்தச்சாஸின் சர்வா நோவிர கசாம் நந்த தி கதம் துஷிஜனு விரோ நந்தே தனியு தௌ கதம் கவ சப்யோ கவ மஹாவிதாரணம் தோ நாய் சங்க வஜநாத்மே கவ சப்யோ கவ மஹாவிதாரணம் தோோ நாய் சங்கா விரவாத்ம நோவாச்சியோக்காச்சோகம் எனம் குமேஷ் கபோ மெய் உச்ச நந்தோ வாசாத்தமே வச்சோ எேத்து சங்காச்சோ அபகம் ஏன்குமேஷ் கர்மமேய பதினஞ்சாவது பதினொன்றிலும் பஞ்சம் இருபத்தி ஆறாவது அத்யாயம் அந்த கோவரோரணம் கோவிந்தபட்டாபிஷேகமான நாள் அத்தியாயத்தில் இருபத்தி நாலாவது பிரலம்பம் தாத்தித் உகரம் பலன பலசாலிணமோச்சேஜப் பசூன் கோப்பம் ஆணித பிரலம்போகிரம் பலேன பலசாரிணமோச்சேஜ பசூனோச்சி आसी दमित्वा ஆசீவிஷத்தீந்திரம் தமிதம் ஹிருத்து பிரசிய உமுனோ நவிஷோதா ஆசீவிஷத்தீந்திரம் தமிதம் ஹிருத்து பிரசிய உசமுனோ நவிஷோகா துத்தஜானு சர்வேஷோ கந்த தேத்தியஸ்மாசு தௌ கதம் துத்தஜாஸ் நோஜோக நந்தே கதையே தனையஸ்மாசு நந்தே தனையு தி கதம் கப்னோல மிவிதாரணம் தோனா சங்க தவ கப்னோ கிரிவிதாரணம் தோோ நாயத்தை சங்கா வஜனத்தாத்மே நந்தோ வாச்சம் மே வச்சோ வேர்ம் எனம் குமியம் வாயத்தம் மே வச்சோ வேர்ம் எனம் குமீஷியர் எது வாச்ச பதினஞ்சாவது அப்படி அதாவது ஒரு சாதாரண இடைச்சிறுவனுக்கு இருக்கக்கூடிய சக்தி மாதிரி இல்லாமல் இவ்வளவு பெரிய பெரிய காரியங்கள்லாம் செய்து எல்லாரையும் காப்பாற்றியிருக்கிறான் ரஷித்திருக்கிறான்னு செய்கிறான் அவன் வந்து எப்படி இது எப்படி பண்ணான் எப்படி சொல்கிறேன்னு கேட்குறாரு அப்போ பலசாலியான பலராமனால் க்ரூரரான பிரணம்பான்கிற அசுரன் அவனை விட்டு பிரண பலராமனால் பலராமனால பலசாலி தான் இருந்தாலும் குருன பரம்பரங்கிற அசுரண கொள்ள வி கொல்ல செய்தியும் கோகுலத்து பசுக்களையும் கோபர்களையும் காட்டுத்தீயிலேந்து காப்பாற்றினேன் அதேபடி இந்த சர்ப்பங்களில் ரொம்ப பெருசான நூற்றி ஒரு தலை அஞ்சு அஞ்சு தலைன்னு காமிக்கிறேன் நூற்றி ஒரு தலை சொல்கிறேன் நூறு தலை நூற்றி ஒரு தலை சார் பெருசான சர்ப்பத்தை பலாத்காரம் பண்ணதை அடக்கி விஷத்தை கக்கியிருக்கதை அடக்கி பலத்தோடு அடக்கி திமிர் திமிரை ஒடுக்கி அதை மடுவில் இருந்து வெளியேற செய்து யமுனா ஜலத்தை யமுனா நதியை விஷமில்லாத அது எப்படி அதாவது முதல் முதல் இந்த பொல்யூஷன் கண்ட்ரோலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதே நம்ம கண்ணன் தான் இம்ப்ளை பொல்யூஷன் கண்ட்ரோல் இம்ப்ளிமெண்ட் பண்ணதே நமக்கு கண்ணான் தான் அப்படி பண்ணான் அதே எப்படி இந்த கோபுரம் உங்களுக்கு பிள்ளையான இந்த கோபாலன்ட்ட கோபுரவாசிகளை எங்களுக்கு எல்லோருக்கும் கொஞ்சம் கூட விளக்கவே முடியாது நீக்கவே முடியாத விடவே முடியாத இயற்கையாக ஸ்னேகம் ஏற்படுது இவன் எங்கள்கிட்ட இவனுக்கும் அவனுக்கும் அப்படி இருப்பது எப்படி இப்படிப்பட்ட ஒரு ஸ்னேகம் வருது பிரியம் இருக்குது பக் பிரியம் இருக்கு ஒரு ஒரு ஒட்டின்னு இருக்குது ஒரு பாசம் மாதிரி பிரியம் ஒட்டின்றிருக்கு இயற்கையா அனுராகம் இருக்கும் உண்டாருது எங்கள்கிட்ட அவனுக்கும் அப்படி இருப்பது அது எப்படி ஏழு வயசு குழந்த இந்த குழந்தை எங்க சப்தகாயின பாலாக்கோ ஏழு வயசு குழந்தையான இந்த குழந்த கோபாலன் எங்க பெரிய மலை அது சுமப்பது எப்படியும் அதனால் கோகுலநாத்தா உங்கள் பிள்ளை விஷயத்தில் எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும் அப்படி சொன்ன உடனே நந்த கோபர் சொல்ல ஆரம்பிக்கிறார் நந்த கோபர் பேச ஆரம்பிக்கிறார் பாப்பர்களே என் பேச்சு நான் சொல்கிறேன் கேளு நான் சொல்கிறது கேளு உங்களுக்கு என் விஷய குழந்த விஷயத்தில் அந்த சந்தேகம் இல்லாமல் போட்டேன் ஏன்னா இந்த குழந்தைய பற்றி கர்க மகர்ஷி எங்கள்கிட்ட ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கார் இப்போ தான் அவர் வந்து எட்டாவது அத்தியாயத்தில் சொன்னார் நீ இதை கோப்பா யஸ்ப இதை வந்து ரகசியமாக வச்சுக்கோன்னு சொன்னார் இல்லையா அதை இப்போ எடுத்து விடுறார் அந்த கோப்பா அப்படி அவர் வந்து ரஷ்த்திருக்கிறார் தன்னுடைய கண்ணனுடைய பிள்ளையனுடைய ஒரு மகிமையும் மற்றவர்கள இருந்தால் உடனே சொல்ல மாட்டாள் என் பிள்ளை எப்படி பண்ணான் என் பிள்ளை அப்படி பண்ணான் என் பிள்ளை தெரியுமா ஸ்கூலில் ஃபஸ்ட்டு என் பிள்ளை தெரியுமா வந்து ரன்னிங் ரேஸில் ஃபஸ்ட்டு வந்தாங்க ஆ என் பிள்ளை தெரியுமா வந்து வெயிட் லிஃப்டிங் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிக்க மாட்டாங்களே ஒன்றும் சொல்லாமல் இருந்தால் கண்ணர் கு நந்த கோபர் விவரம் பார்த்தேன் பலசாலி வலிமை விற்கவன் அப்படி இருக்கக்கூட பல பரா விக்கிரமம் பராக்கிரமம் பருந்தேன் பலராமம் மூலமாக பிரலம்பாசுரனுங்கிற ஒரு அசுரனை முடித்தானே அப்புறம் கோபர்களையும் பசுக்களையும் இந்த காட்டுத்தீயிலேருந்து காப்பாற்றினான் அதேப்படி ரெண்டு தடவை கோப காட்டுத்தீலேருந்து அவர்களை காப்பாற்றினார் கோபாலர்கள் கோபர்கள் கோபஸ்திரீகள் எல்லோரையும் இங்கே முதல்ல வந்து ஒரு அந்த காளியை நடக்கிறப்புறம் அங்கேயே படுத்துட்டார்கள் அப்போது ஒரு இன்னொரு தடவை ஒரு ஒரு காலத்தில் வந்து அவர்கள் வந்து மாடு மேய்ச்சின் போகிற போதும் அங்கே வந்து பாண்டி அந்த வனமெல்லாம் இருக்கீங்க அது ஏற்கனவே பார்த்துக்குவோம் அதை பிரணம்பாசனை முடித்துட்டும் அந்த வருஷா காலம் வரத்துக்கு ஒரு குட்டி அத்தியாயத்தில் பார்த்து அதுலேயும் காட்டுத்தீயிலேருந்து காப்பாற்றணும் அப்படி காப்பாற்றி எப்படி பார்வையாலே கொல்லக்கூடிய பார்வையாலேயே சாகடிக்கக்கூடிய விஷம் கொண்ட அந்த நூற்றி ஒரு தலை கொண்ட காளி என விஷம் மா விஷம் பொருந்திய காளியை பெரிய அடக்கி அதை கர்வத்தை உடுக்கி அதை வந்து எல்லா விதத்தையும் அது திமிர் எல்லாத்தையும் மடக்கி அந்த கூட்டத்தோடு மடுவில் இருந்து வெளியேற்றி யமுனையை வந்து விஷமில்லாத சுத்த ஜலமாக்கி பண்ணானேன் இதெல்லாம் எப்படி நடந்தது ஃபஸ்ட்டு பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணதே நம்ம கண்ணன் தான் பொல்யூஷன் உண்டு இப்போ வந்து யமுனா வந்து பொல்யூஷன் பார்க்கலாம் அங்கே போய் விவரம் பார்த்தாலும் தெரியும் நான் சொல்கிற சொல்றது எப்படி கரெக்டுன்னு தெரியும் அந்த தாஜ்மஹால் பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணால் பார்த்துருக்கேன் அப்புறம் கான்போர்ட் பக்கத்துலலாம் அந்த தோல் இண்டஸ்ட்ரிஸ்ங்க லெதர் இண்டஸ்ட்ரீஸ் முடியும் எல்லா விதமான கெமிக்கல்ஸ்லாம் வந்து சேர்த்து விடறாங்க ரொம்ப நியாயம் அடுது அதுக்கெல்லாம் பொல்யூஷன்லாம் அடியான்னு கூட ஒரு குவாலிஃபிகேஷனோட உண்டு ஒரே குவாலிஃபிகேஷன் உண்டு பொல்யூஷன் உண்டு மொதல் பொல்யூஷன் பண்ணுறப்படனே கண்ணான் தான் கோபாலன் அப்படியும் பண்ணான் எப்படி இந்த கோபுரம் கூக்குரவாசிகளான எங்களுக்கு உன்னுடைய பிள்ளையான இவன்கிட்ட கொஞ்சம் கூட குறையாத மாறாத விட்டு பிரியாத பெரிய ஒரு பிரிய அன்பு அப்படி இயற்கையாக வர்றது எது அவனுக்கும் எங்கள்கிட்ட அப்படிப்பட்ட ஒரு பெரிய அன்பு இருக்கேன் அதே எப்படி ஏன் ஏழு வயசு குழந்தைங்க ஏழு நாட்கள் பெரிய மலையை தூ தாங்கி நிற்பதுங்கிறீங்க ஒரு கள்ள தூக்கத்தை நான் ஒரு சாதாரண கல்லை தூக்க முடியாது மலையை தூக்கி ஏழு நாள் ஆடாம அசையாம அப்படியே ஒரு காலை அப்படிமா இதை போட்டு ஒரு காலை வந்து கிராஸா வச்சு வச்சுட்டு அப்படி தாங்கினானே ஒரு விரல்ல தாங்கினான அது எப்படிது கோகுலத்து தலைவர் நீங்கள் உங்களுடைய பிள்ளட்ட ஏதோ ஒரு விசேஷம் இருக்கும் ஒரு சந்தேகம் ஏற்படும் அப்படின்னு ஒன்னே நந்த கோபுரம் நான் அவர் அந்த கோபர் இது கர்காச்சாரியை சொல்லிட்டு போனது இப்போ தான் சொல்கிறார் கோபர்களே நான் சொல்லுவதை கேடு இந்த குழந்தையிட்ட உங்களுக்கு சந்தேகம்லாம் வேண்டாம் இந்த குழந்தையை பற்றி கர்காச்சாரியர் இந்த கோபாலனை பற்றி சிறுவனை பற்றி கோ கர்காச்சாரிய விளக்கமாக சொன்னதை நான் இப்போ சொல்கிறேன் கேடுணுங்கிறார் அடுத்தது பதினாறாவது ஸ்லோகத்துலேருந்து மேலே பார்ப்போம் ஒரு அஞ்சு ஸ்லோகம் பதினாறுல வணிய சாசன் குணத்தோனு தனு சுுர்தாடம் கிருஷ்ணகர்யாசன் வயல வயலன் கிருணத்தோனு தனு சுுர்தீட்டம் இம் கிருஷ்ணகம் வர்ணாஸ்யம்ல அன்னைம் தன சுக்கிரோோ ரீத்த இம் கஷ்டம் சு குஜிஜா தவத்ம வாசுதேவ ரிஷியமானுதேவிய குஜிஜா தவத்ம வாசுதேவீ திருஷ்யமா சிதி நூப்பேன் குணக்கம அனுப்பி தானியகம் नो நோஜன பகூர் சந்தி நாணு தானியகம் வேத நோஜனாந்த அனே சர்வாணி எமஞா தரிஷியேஷ மகா சேபோர சாத்துகோரந்த அனேஞ்சரிஷவோிதராஜகே ரண ஜிர்தய சமேதித புராண விரப்போ து பீடிதராஜகே ரண ஜிர்தே சமதிதிரோக்கம் பதினாறுவதி மருவூடி பாருப்ப யலா சுண்ணோநயுகம் தன சுுக்கோரீ இம் கிஷத வர்ணா சேன்ணதோநயம் தன குோர்த்த பீத்த இன கிஷரங்கசுதேவியா தவாசுவிட்டு ஸ்ரீமன் அபி சம்பிரச்சேன் பாகிமசுதேவ் ஆதாஜா வாசுதேவா சம்பூ சிந்த ூப்பிச்சு குணகர்மனு தானியம் வேத நோஜ் சிந்தி நூப்பிச்சு குண அனுப்பி தானியகம் வேதன் மோஜனயாந்தன அனே சர்வா யுமஞரிஷியய ஆல அனே யுமன்ஜா தரிஷன் புராண விரப்போஷு பீடிதராஜகே ரியமான ஜிசு சமேதிதராணவோசு பீடிதராஜகே ரண சமேதிதான் இந்த கர்காச்சாரியர் வந்து வசுதேவருடைய வீட்டு வாத்தியார் வசுதேவருக்கு ராஜாதன் வீட்டு வாத்தியார் அவர் பெரிய முனி ஈஸ்வரர் பெரிய முனி கர்காச்சாரியர் அந்த ஜோசியத்துல பெரிய நிபுணர் அவர் பண்ண ஜோசிய ஒரு கிரந்தம் இருக்கு அதுதான் வசத்தியான கிரந்தம் அப்படி ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டா இருக்கிறாப்பு இருக்கும் அவர் பண்ணுக்கார் கர்க சங்கீதை பண்ணுறார் அந்த கர்க சங்கீதை க கண்ணனை பற்றி மாத்திரம் பாகவரத்தில் இல்லாத விஷயங்கள்லாம் இருக்குது இது வந்து தனியாக இந்த காண்டமே இருக்குது கிரிராஜ காண்டம்னு இந்த கோவர்தனகிரியை பற்றி கிரிராஜ காண்டம்னு தனியாக பண்ணு இருக்கார் அதில் இருக்குது அந்த கர்க சங்கீதை யார் பண்ணது கர்காச்சியர் யார் யாருக்கு சொன்னது நாரத சுவாமி பகுலாஸ்மன் ஒரு மித்திரா நகர ராஜாவுக்கு சொன்னது பின்னால் அவர் மித்ரா அந்த இது வந்து எட்டாவது அத்தியாயத்தில் சொன்ன ஒரு ரகசியத்தை பிறந்தபோது நான் பேர் வச்சபோது சொன்ன ரகசியத்தை ஏழு வயசு காணப்பறம் ஏழு வருஷம் அப்படி காப்பாத்திருக்கார் இந்த நந்தகோபர் அதில் என்ன சொல்றார் அவன் எட்டாவது அத்தியாயத்தில் பார்த்தா தெரியும் ஏத்தஸ்பின் மகாபாதாக பிரீத்தியும் கூறுவந்தி மாணவாக நாரையோ அபிமந்தியே தானே விஷ்ணுபட்சனாத்துரா தந்த ஆத்மோஜம் திம் நாராயணசமோகுணை ஸ்ரீயா கீர்த்தியா அனுபவேனஸ்வசமா தந்த ஆத்மோயம் திம் உன்னுடைய பிள்ளையான இந்த குழந்தை இருக்கா நீங்கள் நாராயணசமோகுணை ஸ்ரீயா கீர்த்தியா அனுபவாய சமாதிதான் அனேனம் ஏஷவ ஸ்ரீ ஆதாசர் கோபோபுர நந்தனா அனே சர்வாணி இயம் அஞ்சா தரிசியர் இதெல்லாம் சொல்லிருக்காங்க அப்படி சொல்லிருக்காங்க புராண பிரஜபதே சார் தாதபோ தசு பீடிதாக ஆராஜகே ரெட்சம் ஜிர்ஷ்டன் நமேதிதாக அதனால் தஸ்மாத் நந்த ஆத்மோயம் தென் நாராயணசமூகுணை யா கீர்த்தி அனுபவ வேணுகோபாயசுவான் இப்படி கருகாச்சாரியர் நாமதேயம் பண்ணுறபோது நாமகரணம் பண்ணுறபோது சொல்லிருக்கார் அதை இப்போ ஏழு வருஷம் கழித்து இப்போ சொல்கிறார் இவர்கள் கேட்ட உடனே சொல்கிறார் அர்த்தமாக இருக்கும் பதினாறாவது ஸ்லோகத்திலேருந்து ஒவ்வொரு யுகத்திலையும் அவதாரங்களை செய்யக்கூடிய இவருக்கும் வெளுப்பு சிவப்பு மஞ்சள் இப்படி மூன்று விதமான நிறங்கள் இருந்தது அந்த நிறங்களோட அவதாரம் பண்ணுது இப்போது கருப்பு நிறம் வேறு ஒன்றும் இல்லை கண்ணப சுவாமி கருணீளத்தில் இருக்கான் கருணீளத்தில் இருக்கான் இப்படி ஸ்ரீமான அதாவது எல்லா விதமான ஸ்ரீ மகாலட்சுமி செல்வத்தை பொருந்தி இந்த உன் பிள்ளைக்கான ஒரு காலத்தில் வசு வசுதேவருக்கு பிறந்தான் இதை தெரிந்தவர்கள்னா வாசுதேவரன்னு சொல்வார்கள் வாசுதேவரன் சொல்கிறப்ப இது வந்து வசுதேவன் பிள்ளைன்னு சொல்வது சாதாரண அர்த்தம் விசேஷ அர்த்தம் ஏற்கனவே சொல்லிட்டேன் அந்த விசேஷார்த்தம் துவாரசாட்சிகள் விசேஷார்த்தம் தான் அந்த வாசுதேவனுக்கு எப்பவும் மண்டையில் அடிக்கும் அப்போதான் நமக்கு வந்து உய்ய முடியும் அப்போது உன் பிள்ளைக்கும் குணங்களுக்கும் கருமாக்களுக்கும் தகுந்தபடி அநேக ரூபங்கள் உண்டு பல ரூபங்கள் உண்டு பல பெயர்கள் உண்டு அதெல்லாம் எனக்கு தெரியும் மற்ற ஜனங்களுக்கு தெரியாது உருவான ஜனங்கள் தெரியாது கோபர்களுக்கும் பசுக்களுக்கும் கோக்குரத்திற்கும் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் மிகவும் சுகத்தை ஏற்படுத்தக்கூடியவன் வந்து உங்களுக்கு க்ஷேமத்தை செய்யப்போகிறான் நீங்கள் வந்து இவனை கொண்டும் எல்லா விதமாக கட்டங்கள் எல்லாத்தையும் அதுக்குள்ள திருடர்களால் ரொம்ப கஷ்டப்படுத்தப்பட்டார்கள் அப்போ இவனால ரட்சிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டவர்களாக திருடர்களை ஜெயித்தார்கள் அப்படி சாதாரண அர்த்தம் சொன்னத விவரமா பார்த்த நந்த கோபுர் சொல்கிறார் அந்த கோ இவர்களுக்கையும் கோபர்களுக்கும் இந்த குழந்த போன இதுக்கு முன்னால் இருந்த கிருத்த யுகம் திரேதா யுகம் துவாபர் யுகத்துலலாம் மூணு யுகத்துலேயும் தோண்டியிருக்காங்க அப்போது வெள்ளையாக இருக்கும் சிகப்பாக இருந்தோம் மஞ்சள் இருந்த கொண்டு வந்து கருணீலம் கொண்டு இதுக்கு முன்னால் உன்னுடைய பிள்ளை ஒரு காலத்தில் வசுதேவனுடைய பிள்ளையாக பிறந்தவன் அதனால் அதை தெரிந்து கொள்ள வாசுதேவன் என்று சொல்கிறார் வாசுதேவன் விசேஷார்த்தத்தை அந்த துவாரசராட்சி விசேஷார்த்தத்தை தான் நம்ம நம்ம அடியெல்லாம் எடுத்துக்கணும் அப்போ உன்னுடைய பிள்ளை வந்து பிள்ளைக்கும் அவனுக்கு உன்னுடைய குணங்களுக்கும் செயல்பாடுகளுக்கும் அவனுடைய செய்கைகளுக்கும் ஏற்ப பல பல உண்டு பல பல உண்டு ஜனங்களுக்கெல்லாம் சாதாரண ஜனங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் சகசிரநாமம் தான் ஆயிரம் இருக்க யார் கண்ணனை தான் சொல்கிறது அப்போ இவன் வந்து உங்களுக்கு பல நன்மைகளை செய்ய போகிறான் பல இதை பல க்ஷேமங்களை செய்ய போகிறான் பசுக்களையும் கோபர்களையும் சந்தோஷத்தில் ஆனந்தத்தில் அழுத்த போகிறான் அம்மா பிரம்மானந்தம் கிடச்சிடு கிருஷ்ணானந்தம் கிடச்சது கிடக்க முடியாத பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் இவனுடைய உபயோக இவனுடைய உபகாரத்தால் இவனுடைய சகாயத்தால் இவனுடைய சகாயத்தால் ரொம்ப சுலபமாக சௌலபியம்னா அப்படி உண்டு கண்ணனுக்கு அப்படிப்பட்ட கண்ணனுடைய சகாயத்தால் சுலபமாக கடக்கப்போகுது கோக்குரத்தினுடைய தலைவரே முன்னொரு காலத்தில் கெட்டவர்களால் ரொம்ப கஷ்டப்பட்ட நல்லவர்கள்லாம் ராஜாவுடைய பாதுகாப்பு கிடைக்காத போது இவனால் வலிமை பெற்றுவர்களை எல்லாரையும் அடக்கினார்கள் தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணார் அதனால தான் தர்மஸ்தாபன்தானே ஐயா இவருடைய வந்து அவதாரமே அப்படியும் இவனுடைய பெருமையை கர்காச்சாரி சொன்னது சொன்னார் மேலே பார்ப்பும் கிருஷ்ணா